ஆனா இன்றைய அமைப்பில் என்னன்னு கேட்டீங்கன்னா மாமனார் யார் மலைத்துச பாண்டியன் மருகன் யார் சவுந்தர பாண்டியன் ஆகிய சோமுந்தர பெறுவான் வந்தான் வந்த இறங்கினான் இளைஞனுடனே சரணம் பணிவான் முந்தாமுன் தன்னுடைய திருவடியில் அவர் வணங்கி விடுவார் என்று கருதி அந்த மலைச்சுவன் வணங்கி விடுவார் என்று கருதி ஏன் வணங்கக்கூடாது நாரு மாமனும் முறையால் முறை மாமன் இல்லை மாமே அதனால என்ன செய்தார் அவர் வணங்கி விடுவார் என்ற கருதி இவரே போய் தழுவாராம் இவர் அந்த அங்கை அமைத்து மக்தானை எதிர்ந்து தழினால் இவர் வணங்குவாரா வணங்க மாட்டார் ஏன் ஏ சேர்ந்தறியா கையானி வெந்நீரணி தானி ஐயா அமர்ந்தானி பாடுதுங்கானாயி எங்க பெருமான் கை ரெண்டு கையும் இப்படி சேர்ந்து அறியாத கை ஏன் யாரையும் வணங்க வேண்டாதவன் எல்லோரும் அவனை வணங்குவார்கள் அவன் வணங்குவானா தலைவன் அல்லவான் சேர்ந்தறியா கையான் எனவே கை சேர்ந்தறியாதனவே காலியா விடுவான் விடமாட்டான் எனவே ரொம்ப அந்த பவியம் அந்த பவியம் என்ன கேட்ட ஒரு கால் அவர் வணங்கி விடுவார் என்ற கருத்தினாலையும் ஆனால் தனக்கு மாமன் என்ற முறை அல்லவா இந்த நாடகத்தின்படி அதனால இப்ப தள்ளிட்டு வாமா வாங்க அப்படினா என்னங்க அவரு வாங்க கீழே குடிவாரு விட்டா தானே இவரு ஒளி மொழியில பாப்பீங்களா சார் நாங்க ஆட்ட அவர் கொஞ்சம் இறங்குவாரு என்ன இருந்தாலும் கூட கைய சாக பிடிச்சுட்டாரு மாமா வாங்க வாங்க வாங்க வாங்க அவர் சொல்லு கைய ரெண்டையும் இப்படி தூக்கி விட்டா எங்க கீழே உள்ளது என்ன பார்மாலிட்டி பாத்தீங்கள வணங்குகிற பவியம் எல்லாம் சொல்லுகிற துள்ளாட அப்படி இருக்குண்ணா அப்படி இருக்கு யார்ன்னு போய் யார் கும்பிட்றதுன்னு போய் யார் முன்ன பேசுறதுன்னு போயி ஒரு மணி நேரம் இருந்து பேசவே இல்லை அரை மணி நேரம் நிருபர் இருக்காங்களா நிருபர் தயவு செய்து ஏன் இவங்க போய் கிட்டாங்க அதெல்லாம் முற்றவாடிதான இதெல்லாம் நோண்டி ஒரு மணி நேரம் இருந்து அவர்கள் பேசவே இல்லை அரை மணி நேரம் சிரிக்கவே இல்லை அவரை பற்றி ஒரு வார்த்தை பேசவே இல்லை உதிச்சுடுற மாதிரி நிருபரம் போடு போட்டு போட்டுறாங்க அது மாதிரிலாம் வம்பல்ல பார்த்தீங்களா தொழிலாளத்துல பாத்தீங்களா இங்க நிருபரம் போயின்னு தான் வச்சுங்கப்ப இந்த ஆட்கள் போனான ஒண்ணும் கையை போட்டிக்கிட்டு வர வேண்டியதான் கேட்ட யார் வணங்குறாங்கன்னு ஒரு நிலப்படம் இருக்கிற எடுத்துக்கிட்டு தினத்தந்தி வந்து விஷமத்துக்கே இடம் இல்லை என்ன நடந்தது தன்னை வணங்குவதற்கு முன் மாமன முறையால் தன் கையால் தாங்கினார் அவர் வேற வழி கிடையாது கீழே கையறக்காதனால அவரு தள்ளுபடி ஆகி போயிச்சு நீங்க நிலப்பட எடுங்கள எடுத்து போடுங்களேன் எல்லா தாளிலையும் தான் என்ன ரொம்ப அருமையான மாதிரி இடங்கள் எல்லாம் கூட ஒரு பெரிய புண்ணிய கவிதை எழுதுகின்ற ஒரு பெரியவர்களுக்கு இந்த உலகியலை அப்படியே நீநாட்டி இதனால என்ன தெரியணும் அதனால என்ன தெரியணும் கேட்டா இப்ப நாம வைத்துக் கொள்வோம் எவ்வளவுதான் நாம வந்து பெரியவங்களா இருந்தாலும் தகுதியில் பெரியவனா இருந்தாலும் நமக்கு ஒரு திங்கள் அல்ல நமக்கு ஒரே ஒரே பிறப்பில் வந்து பிறந்து அது முன்ன பிறந்ததா கூட அண்ணன் அண்ணன் தான் வணங்கணும் இப்ப என்ன ஒரு சிக்கல் பெரும்பாலும் எல்லாரும் சிக்கல் உண்டு அண்ணன் தன்னை விட மூத்தவனா இருப்பாங்க வணங்கும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா இல்லை இல்லை அண்ணனுக்கு வணங்கிக்க அண்ணனுக்கு வணங்கிக்க அப்படின்னு வருதுவாங்க இல்லைன்னி எனக்கு தாய் சமானம் என்று ஒழுங்க அதான் முக்கியம் ஆமாம் அண்ணி தாயல்ல என் சங்கரை எல்லா வீட்லையும் இருக்கும் உண்டா இல்லைங்களா நம்ம கூட வயசுல மூத்திருக்கும் அண்ணனுக்கு மனைவி நம்ம கூட ஒரு வயசில் ஈக்குவலாக கூட இருக்கும் டவமாக இருக்கும் பணங்கும் போது அண்ணி ஒத்துக்க மாட்டாங்க இல்லை வேணாம் அவங்க என்ன கொழுந்தனார்லவா அப்படி போய் போயிவிடுப்பாங்க இல்லடி நீங்க நின்னுங்க எனக்கு அம்மா இல்ல இதெல்லாம் வேண்டும் அண்ணி எப்படி தாயாகுவாள் ஆ தகாதாதால் அவனும் இவ்வயோதி யார் சொன்னா யார் சொல்றா சுமத்திர சொல்றா இல்ல யாருக்கு பையனுக்கு இலக்குவனுக்கு எப்ப காட்டுக்கு போறான் அண்ணன் போற அன்னியும்பாங்களை பிறந்த அண்ணாவும் அந்த சீதை அண்ணி ரெண்டு பேர் அயோத்தி இனிமே இதான் தான் காடு பாட்டுக்கு இந்த வையகமும் வானகமும் ஆற்றல் சரி அங்க போடாக்கன்னு உனக்கு அம்மா அப்பாவை பார்க்காம இருக்க மாட்டேனே அறிக்கடி என்னையும் பார்த்துட்டு போவே அந்த அப்பாவையும் பார்த்துட்டு போவேன் அங்க என்ன பண்றதுன்னு கேக்குற யாராக்கன்னு மாதல் இராமன் நம்மன் அப்பா மேல எப்ப ஞாபகம் வருது அப்பெல்லாம் அண்ணா கால விழுந்து கடாக்கண்ணுன்றும் போக உயிர் தாயர் பூங்குடல் சீத என்றே என்ன என் மேல ஞாபகம் அன்னி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி கடாக்கண்ணு ஏகாய் இனி இவ்வயின் நிறும் ஏதம் என்றாள் நீங்க அப்ப முன்னே அடர் போய் பகர்வாழ் கால எடுத்து வச்சா ஒரு செய்திடா ஒரு செய்திடா என்னம்மா மகனே இவன் பின் செல் ராமனோட போ எப்படி போனும் தம்பி என்னும் படி அன்று இதோட மறந்துடணும் நம்ம அண்ணா அன்னி போறாங்க நாம தம்பி போறோம் என்ற நினைப்பை மறந்துடணும் யாரு ஆடியாரினில் ஏவல் செய்தி படைய சொல்ல சொன்ன அண்ணன் ஒரு அரசன் நீ ஒரு பியூன் போ அப்படி இருக்கணும் அண்ணா அங்கப்படாது அரசே நான் பைய எடுத்துக்கிட்டு வர அரசே நான் அந்த கனி கொண்டு வரேன் அரசே நீங்க எதுக்கு நான் படுக்க விட்டு சொல்றேன் அரசே நான் தண்ணி கொண்டு வரேன் அப்படி வேலை செய்யணும் அடியார் மாதிரி வேலை செய்யணும் அடுத்த வரி வரிக்கு வரி எழுத்துக்கெடுத்த சொல்றது தோன்றுமேயடா என்று பாடம் மண் உன் நகர்க்கே வந்த 14 வருஷம்டா கண்ணே நேற்றைக்கு இருந்தும் இன்னைக்கு இல்லை இல்லவா பாருங்க போன தரம் சொன்னாங்க சிவாச்சாரிய நான் தண்ணீர் வாங்கினேன் போன தரம் சிவாச்சாரியார்டு தண்ணீர் வாங்கி சௌரியமா அவங்க தான் அச்சனை பண்ணி கொடுத்தாங்க நெருநல் உடனொருவன் இன்டில்லை என்னும் பெருமை உடைத்தியளவு அதெல்லாம் பதினான்கு ஆண்டுகள் நீடித்த ஆண்டு ராமனும் சீதையும் இங்கே வந்தாங்கன்னா நீயும் வா மண் உன் நகர்க்கே வா இதுக்கெல்லாம் உடை வேணுமா குறை வேணுமா கம்பராமாயணம் ஆவதன்றியில் வேறு விதமா முடிந்தால் சொல்லக்கூடாது முடிந்தால் ராமனும் சீதையும் இறந்த பிறகு ஒரு இலக்குவன் இறந்தான் என்று வரலாற்று வரப்படாது அப்படி ஏதேனும் வருமானால் அவர்களுக்கு இடையூறு இறந்தது இலக்குவன் முன்னர் பின்னர் ராமனும் சீதையும் இறந்தார் என்று பட்டியல வரும் வரலாறு வரணும் முன்னம் முடி என்று சொல்லிக்கொண்டிருக்கும்போது என்ன நடந்தாலும் தாயல்லவா அதனால பையன் போறாங்கிறதுல்ல அதுவும் பெத்த புள்ளதான் இதுவும் பெத்த புள்ளதான் அதனால சோர நின்றாள் கல்ல தண்ணி தாரதாரையா வருது மண் உன்னகர்க்கே வந்திரில் வாதென்றேல் முன்னம் முடி என்றனல் இப்படி ஒரு தம்பியும் தமையனுடைய வாழ்வு வேண்டுமானால் கம்ப ராமாயணம் வேண்டும் எத்தன்மை மெய்ப்பொருள் காண்பது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதிரி அதனால அது இருக்கு இல்ல தமிழன் வடமொழி இதெல்லாம் இப்படி ஒரு தம்பியும் தமிழனும் இந்த நாட்டிற்கு வேண்டும் என்றால் ராமாயணம் வேண்டும் வேணான்னா விட்டுருங்க அப்படிதான் அதனால தான் பின்னால் சொல்லுகின்ற பொழுது சுமுத்திரை க படகு ஏறுகிறாள் ஏறுகின்ற ஏறி க கைகே சுமுத்திரை நம்ம இவங்க கோசலை மூணு பேர் ஏறாங்க ஏறி படகு ஓடுகிறது வாழ்க்கை எனும் ஓடம் வழங்குகின்ற பாடம்னு அப்படி போயிட்டுருது கேட்குறா குகன் இவங்க யாருங்கன்னு கேட்குறான் சு சொன்ன அதெல்லாம் இப்போ சொன்னால் ஒரு மணி நேரம் ரொம்ப அருமையான பா அங்கெல்லாம் சும்மா எழுத்துக்கெழுத்தடகு தோன்மையடா என்று பாரு யார் ராமலிங்கம் தேசிய விநாயகம் யார் பா தேசிய விநாயகம் பாரதியார் பாட்ட அவரு சொல்லுக்கு சொல்லு தோன்றுமேடான தோன்றுமேடா பாடம் அங்க சொல்லும் போது சுமந்திரை என்கின்ற ஆய தனி நோக்கி சுமந்திர சொல்லல அறம் தானே என்கின்ற ஆயிழையால் இந்த அறம் என்ற ஒரு வடிவு கொண்டுதுன்னா அது எங்க சுமந்திர அம்மாப்பா அப்படின் மேல ஏனைய வெள்ளித்திரையில் காணுங்க அது ரொம்ப பெரிய வெள்ளித்திரை அது ஆகவேதான் இப்ப தமயம் திருமணம் செய்து கொண்ட அந்த மனைவி அன்னி வயதில் குறைந்திருந்தாலும் கூட அண்ணன் அண்ணியா இருக்கும் போது தீபாவளியோ பொங்கலோ நமஸ்காரம் பண்ணிக்கணும் தப்பில்லை தப்பில் அந்த இடத்துக்கு தான் ஆகவே சோமுந்தர பெருமான் இந்த உலகிலையும் நடந்து காட்டுவான் வேண்டி இந்த மாதிரி அந்த வருகின்ற பொழுது வணங்காதவாறு வணங்கி அமைந்தது ரொம்ப அருமை சரி இனிமேல் ஆத்தன் திருள்ள மகிழ்ந்தருளால் பார்த்தன் பார்த்து அன்பு நிரம்பிய பன்னியோடும் கூடி நாள் பேச வேண்டுமோ நீங்க எங்கே உலகத்திலேயே கொஞ்ச நாள் பிரிந்திருந்தும் மண்ணுமாக பிரிந்தவர்கள் மண்ணுமாக பிரிந்தவர்கள் ஆயிட்டு மலைத்தூச பாண்டியன் காலம் ஆகி ஆனா இப்பொழுது இங்க வந்திருக்கிறார் வந்தா எப்படி இருக்கும் இப்ப இவர்களை பார்த்து பாப்பாவை பார்த்து பின்னால யாரு இருக்கிறா தன்னுடைய மனைவி பார்த்துட்டு அம்மா இருக்கியா ஆமாம் உடலும் உள்ளமும் நலந்தான் நல்ல வேலை உடல் நலந்தானான்னு கேட்டா உள்ளத்துல ஆயிரம் கும்பரல் இருந்து வச்சுக்கோங்க எங்கேயோ போய் தொழையறா நல்லாதான் இருக்கு இதெல்லாம் பாரு நலந்தானாங்கிறாள் உடலும் உள்ளமும் நலந்தானா ரெண்டும் நலந்தா நலமா இருந்தா நலம் இல்லைன்னா இல்லேன்னு அர்த்தம் பாச கிடையாது பார்த்து மகிழ்வை தந்தே தந்தே முடிவேன் விதவ குறையால் கருத்தவளம் உண்டே அகதி உலகை கழிதேன் பண்டே என உண்டு மறந்தனால் சொன்ன சொல்றான் ஒரு பெரிய குறை இருந்தது அந்த குறை நீங்க ரொம்ப நிவர்த்தி ஆகி போச்சு நம்ம பாப்பாவுக்கு அருமையா கல்யாணம் தேவலகத்தில் கேள்விப்பட்டேன் தலைப்பு செய்தியா போட்டு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தேன் நீ எல்லாம் எப்படி இருந்திருப்பேன் நினைச்சேன் பாத பூஜை பண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆமாங்க நீங்க இல்லாம எப்படிங்க தெரியும் மனசு இருந்தேன் அந்த குறை இருந்தது அந்த திருமணம் ஆகும் போது இல்லாத குறையை பொழுது நான் மீண்டும் பெற்றேன் மகளையும் மாப்பிளையும் பார்க்கிறேன் அடாரா ரொம்ப அருமையில சொல்லி இருப்பாங்க பரஞ்சோதமணி உடைய அந்த அருமையான உலகியல் நிலை பார்த்துட்டு சேனு சிலனால் கடிய தானுற்றல் போல் நிறை கற்புடையாள் பூநூற்று மலர்ந்தொர் பொற்கொடி போல் ஒரு நிகழ்ச்சி இப்ப இந்த காஞ்சனை என்ன தோணுச்சு இதுவரைக்கும் இருந்து இறந்தவர் நினைக்கல சும்மா ஒரு ரெண்டு மாதம் மலேசியா போயிருந்தார் வந்தார் இந்த உலகத்தில் பிரிந்தது மாதிரி மீண்டும் கூடியது மாதிரி என்ன செய்யறது திருமங்கழுத்து எடுத்து போட்டு என்னது திரும்பங்களை நான் என்று கல்வி வைக்கப்பட்டது அன்று ஆனா இன்று இந்த இடத்துல யாரும் ஒரே சரியாதுல ஒரே ஒரு பெரிய நாயருடைய பதிப்புல தான் ஒரு அருமையான கருத்து இருக்குது ரத்த நாயர் பதிப்புல ரொம்ப அருமையான பதிப்பு அது பழைய பதிப்பு இது என்ன நகையா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு போட்டு கிடக்குது இது உலகியலுக்கு பொருந்தாம இருக்கலாம் போச்சு மீண்டும் எங்க இருக்கு பிரம்மோத்திர காண்டம் ஒரு காண்டம் ஒரு நூல் அந்த நூல் சோமவார விரத படலம் என்று ஒரு படலம் ஒரு பொண்ணு அவர் பேர்லாம் அழிஞ்சிருக்கார் ஒரு பெண்ணு அந்த பெண்ணை பெற்ற அப்பா இளமையில ஜோசியம் கேட்டான் ஒருத்தர் வந்து என்ன எப்படிங்க எனக்கு பொண்ணு இருக்குது அது பொண்ணு எல்லாம் நல்லா அருமையா திருமணமா பண்ணி கல்யாணம் காட்சி பண்ணிக்கிட்டு சுகமா இருக்குங்களா அப்படின்னு கேட்டார் ஒருவர் கவலையே பட ரெண்டாயிரம் ஆண்டுக்கு மேலே இருக்கும் நம்பிக்கை இல்ல இருக்கு இன்னொரு ஜோசிக்கிட்ட போனார் என்னப்பா இந்த ஜாதகத்தை கொண்டாந்து காற்றியே அப்படின்ட்டார் என்னங்க என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு என்ன பதினாலு வருஷத்தில் மாங்கல்யம் அளந்துருவான் இது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட பெண்ணு திருமணம் நடந்தது நடந்ததில் இந்த காதலை சோமார விரதத்தை தீயக்கிழமை விரதம் அதே மாதிரி திருமணம் ஆயிற்று போகின்ற பொழுது முழியது கப்பல் முழித்தது முழுனா யாருமே வரல என்ன நினைச்சுட்டா கணவன் சொன்னாங்களே சோமாரம் இருந்த பயனில் போல இருக்கேன் ஆனா வந்து அவன் இறந்துட்டான் என்று சொல்லி மங்கலியத்தை கழுதிட்டான் கடல்ல அந்த மாதிரி போனதுல இவன் எப்படியோ இதை பிடிச்சி தப்பிச்சு போய் நாங்க நாட்டுக்கு போயிட்டான் கணவன் போய் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருந்தான் இருந்து ரொம்ப நன்றிங்க நீங்க எங்க வீட்டுல எல்லாம் இறந்துட்டீங்கன்னு நினைச்சேன் எப்படி இருக்கும் அத்தா அப்படின்னா அவர் அம்மா அப்படின் மீண்டும் திருமங்கலியத்தை பூட்டி கொண்டால் எந்த பிரம்மோத்தர காண்டத்துல இருக்கிறது எனவே இங்கும் காஞ்சனமாலை திருமகனான திருமங்களுக்கு எடுத்து போட்டு இப்ப என்ன நல்ல ரெண்டு இப்ப வந்து ஒன்னு புது ஜோடி இப்ப பழைய ஜோடி இது புதுசு தன்னுடைய மகளும் மருமகனும் படசு என்ன நீங்க அறுபது ஆண்டு நிறைவுல என்ன பேசிக்கிறோம் சும்மா வேடிக்கா சொல்றது என்ன இப்ப புட சொல்றது உண்டு அர்பான ஆண்டு விழா நடக்கும்போது உண்டு என்ன பொண்ணுக்கு நகை போடுறாரு கேரட்டா மாப்பிள்ளைய அப்படிங்கிறது சும்மா வேடிக்கைக்கு எனக்கு சும்மா நாளா அப்புறம் தள்ளி உட்காந்து வச்சுங்க பாட்டி சேர்ந்து உட்காருங்க தாத்தி பாட்டி தாத்தாவோட அப்படின்னு பொற அப்படின்னு இல்ல இல்ல சேர்ந்து தாத்தா அங்கே பாருங்க தாத்தா பாட்டி உட்கார மாட்டேங்கிறா இதெல்லாம் செய்யணும் அது ஒரு அழகு அதெல்லாம் ஒரு அழகு இல்ல அழகு அல்லவா பொறா அது இல்ல தா பாட்டி பாட்டியோட சேர்ந்து உட்காருங்க நீங்க கிண்டல் பண்றமே அது மாதிரி இப்ப ரெண்டும் சேர்ந்து ரொம்ப அருமையா திருநாள் போட்டிட்டு இப்பொழுது என்ன கணவன் கையை பிடித்தே நீராடலாம் கடலோ எங்க இருக்கிறது அரண்மனை பக்கத்தில் கணவனோ இதோ கூடவே இருக்கிறார் மலர் மாலை ஒப்படி கூட அருமையா ரெண்டு பேருக்கு மலர் மாலை சூட்டி கையை பிடித்து கொண்டு அந்த கடல்ல நீராடுங்க ரொம்ப அருமையா நினைத்து எப்படி நீராடி இந்த நீர் மட்டுமா ஆடுவார்கள் ஆனந்த கண்ணீரிலும் ஆடுவார்கள் ஓம் நம சிவாயம் என்று சொல்வாங்க அருமையான தாண்டகத்தை சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமி பெருமானி இந்த தீர்த்தமாகும் நீ இருக்கிறாய் என்று சொல்லுவாங்க சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமி என்று சொல்லியிருப்பாங்க அந்த காஞ்சன் மாலை என்ன சொல்லியிருப்பான் என்னங்க திருவாகரத்தை மறந்துட்டீங்க பைங்குவளை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குருகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி மடு இங்க நாம வந்து கடல்லையா குளிக்கிறோம் இல்ல அம்மையப்பராகி அந்த அருள் கடலில் குளிக்கிறோம் என்று சொல்லி இரண்டு பேர் நீராடினார்கள் நீராடியதன் பயன் என்னன்னா மீண்டும் இரண்டு பேருமே பிரியா வாழ்வில் அந்த வீடு பேர்த்தை அடைந்தார்களாம் வீடு இந்த இரண்டு பேரும் மீண்டும் வீடு பேர்த்தை இங்கே இப்ப யாரு மகளும் மருமகனும் ஆக எங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளவோ நீங்க நல்ல கடியை சேர்த்துனீங்க என்ன நான் செலுத்துறேன் வரல அவங்க மாமா வந்தார் சொன்ன ஒன்னு வந்தார் மாமியை பிடிச்சுக்கிட்டாங்க போனாங்க இதுக்கு என்ன பிரமாதம் இல்ல இல்ல நீங்க தந்தா பெருவாள் என்று சொல்ல இப்படி சொன்ன என்ன தினம் வணக்கம் நன்றின்னு அர்த்தம் இப்படியாக இந்த ரொம்ப அருமையான எழுதல் அடைத்த படலும் மலை தூசணி அடைத்த படலும் இருந்து நிறைவேறும் என்பதை நாம் நினைவு எனவே நம்முடைய நிகழ்ச்சி நேரில் நம்முடைய கோபால் ஐயா அவர்களுக்கு ஒரு வணக்கம் சுவாமியுடைய திருவடிகளுக்கு விண்ணப்பித்து இந்த மலை தூசை அடித்த படலும் இப்பொழுது நாம் நிறைவு செய்து அவங்களுடைய உத்தரவு இல்லாமல் செய்ததற்கு மன்னிப்பு உங்கல் வழியாக நான் கேட்டுக்கிறேன் அடுத்த படலும் இப்பொழுது நாம் ஆரம்பிப்போம் என்று சொல்லி இந்த மாதிரி பெரும்புண்ணியத்தை எல்லாம் ஆட்படுத்துகிற நம்முடைய எல்லாமல்ல பெருமானுடைய திருவர்களுக்கும் நம்முடைய தவத்திரு சுவாமியுடைய திருவிழர்களுக்கும் இங்கே நம்முடைய நீதிபதி நம்முடைய செயலவர்கள் எல்லாம் இருக்க இதை அருமையாக நடத்தி வருகின்ற நல்ல கோபால் மரிய புண்ணியசிலர் எல்லாம் இருக்க இந்த ஊர் பகதியிருக்கிற ஊரில் எல்லாம் இருக்கின்ற அன்பர்கள் இருக்க இப்படி எல்லாம் நாம் நினைவு கூறுவதற்கு எதுவாக இருந்தது எனவே வந்திருக்க இந்த பெய்ய அத்தனை பேருக்கு மணக்கூடிய அமைக்கிறேன் அரவணையால் சிந்தித்து அறத்து அடி